வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு ஃபார்டினன்ட் மெக்லன் அவர்கள் முதல் முதலாக நாட்டை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது திரவ எரிபொருளினால் உந்தும் ஏவுகணையை மசாசு செட்ஸில் ராபர்ட் கொடாட் என்பவர் செலுத்தினார் ார் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது வி இரண்டு ஏவுகணையை ஜெர்மனி சோதித்தது ஏவப்பட்ட உடனேயே அந்த ஏவுகணை வெடித்து சுதறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க விமானம் நூற்றி ஏழு பயணிகளுடன் காணாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாலியில் ஆக்கும் எரிமலை நெருப்பு கக்கியதில் பதினோராயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வியட்நாமில் மயிலாய் என்ற இடத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முன்னூற்றி ஐம்பது முதல் ஐநூறு பேர் வரையிலான வியட்நாமியர்கள் அமெரிக்க படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈராக்கின் ரசாயன குண்டு தாக்குதலுக்கு உள்ளான குர்திஷ் நகரான ஹலப்ஜாவில் நச்சுவாயு தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்தில் நாலாயிரத்தி ஆண்டுகள் பழமையான மம்மி எனப்படும் உடல் சியோப்ஸ் என்ற பிரமிடுக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மனித உரிமைகளுக்கான ஐனா அமைப்பை உருவாக்குவதற்கு ஐனாவின் பொதுச்சபை ஆதரவாக வாக்களித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெமினி எட்டு நாசாவின் பனிரெண்டாவது மனிதரை கொண்டு சென்ற விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜார்ஜ் மேடிசன் ஐக்கிய அமெரிக்காவின் நான்காவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு கியோர்க் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரெட்ரிக் ரெயின்ஸ் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இரா திருமுருகன் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிச்சர்ட் ஸ்டால்மன் மென்பொருள் இயக்கம் கணு திட்டம் போன்றவற்றின் தோற்றுவிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அருண் விஜயராணி ஏழுத்து எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சார்லஸ் கோபட் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் மாக்லியட் இவரும் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு செல்மா லாகர்சோக் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் லெகோக் அடிகளார் அருத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அழவள்ளியப்பா குழந்தை இலக்கிய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெரக் பார்ட்டன் நோபல் பரிசு பெற்றவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே